பதிமூனாவது பக்கத்துல இந்த பூர்வக் ஆரம்பம் कर्म ீரம் வாசாஜி சூத்தி பிரிதோதனி பரிஹாரோஷ்ணோன தர்மயோ ஹோ தர்ம தர்மயோ ஹோ ீரவாங்மனோஜி பிரசே மனுஷாரி ூய் தேதம் பிராத்தம் தாானுஷாயின விதாசிவித்தரே ப கேவரிஷ்டூத்தூமா திணம் துமியம் தரமியம் சதனத்தாரதமி தனுஷ்ரிஷு நார்கா சுகலவச்சோதனா ூவோவத் துதத்தரதமர் தேர் பிரிேன யமவிதோஷவா தரமியம் ஷரீரோம் சுகது தரமியமனாரம் अशरीरं மிருய பிருதிரஸ்வசாரூரீரம் வசந்த प्रिया प्रियस्पृशतः प्रिया प्रियस्पृशतः इति प्रिया प्रियस्पर्शन प्रतिषेधात् प्रिया प्रियस्पर्श प्रतिषेहितः சோதனாலியம் மோஷாத் நோபீர்தமே வேண்டாம் வேண்டாம் அது வேண்டாம் பூர்வ பக்ஷி பிரம்மனை எப்படியாவது விதியில் தான் சேர்க்கணும் கேவல ஜானத்தினால பிரயோஜனமுறது ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் கர்மகாண்டி கர்மகாண்டவாதிகளுடைய வாதம் அதுக்கு சமாதானம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது அத்திதீயே சொன்னாங்க கஸ்மாத் பிரதிபத்தி விதி விஷயத்தையா சாஸ்திர பிரமாணக்கம் பிரம்ம அபிபகந்தவியம் இது ஒன்னு கர்மாவ சேர்த்துக்கணும் அத இல்ல அது ஸ்துத்திபரமா வச்சுண்டு எப்படியாவது கர்ம காண்ட விதியில அதை சேர்த்துக்கணும் எங்கேயாவது ஒரு விதி அதோட ஜாயின் பண்ணிக்கணும் இல்லைன்னா அதை உபாசனாபுரமா அர்த்தம் பண்ணிக்கணும் மானச கர்மா அப்படி ஏதோ அர்த்தம் பண்ணிக்கணுமே தவிர கேவல சித்தபோதக வாக்கியம் பிரயோஜனம் நதுதாது அது வந்து விதி விதி விதி நாம் ஏக வாக்கியத்துவாத் ஸ்துத்தியர்த்தின விதி அப்படி ஒரு சூத்திரம் இருக்கு பார்த்தக்கியாத் பிரத்யாதிக்க வாக்கியன விதினாம் சூத்திரம் ஒன்று ரெண்டு ஒன்பது ஒன்று ரெண்டு ஏழு இருக்குது பத்தாவது பக்கத்துல கீழ அப்படி எப்படியாவது அதை வந்து அந்த அர்த்தத்தில் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய சூத்திரத்தை வச்சுன்னு அர்த்தம் சொல்றாங்க கஸ்மாறு பிரதிபத்தி விதி விஷயத்தையா ஏவ பிரதிபத்தி விதி விஷயான்னு சொன்னா அடையப்படுறதாத்தான் சாத்திய விஷயமா தான் சொல்லணுமே தவிர வந்து சித்தமாக சொல்லப்படாது சித்தபோதக வாக்கியம் கூட சாத்தியமான உணவை சாத்தியம் அது சித்தமா இருந்தாலும் நமக்கு அது சாத்தியமா தான் அப்படித்தானே எல்லாருமே அப்படி தானே நினச்சிட்டு இருக்காங்க சாதாரணமாகவே எல்லாரும் இறைவனை அடையணும் கடவுளை அடையணும் யாரும் இறைவனை உணரணும்னு சொல்கிறது இல்லை ஆத்மாவாக உணரணும்னு யாரும் சொல்கிறதே இல்லை எல்லாரும் இந்த கட்சியில்தான் இருக்காங்க இறைவனை அறிந்தால் மட்டும் போதாது அவனை வழிபட வேண்டும் வழிபட்டு அவனை அடைய வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு நாளைக்கு அடைஞ்சுடுவோம் இருவினை ஒப்பு மல பரிபாகம் அப்படின்னா சைவர்கள்லாம் சொல்றாரு ஒரு நாளைக்கு அடைய போறதாகவே தான் சொல்லணும் சித்த போதக இருந்தாலும் அதுல ஒரு கிரியையை சேர்த்து அவர் சாத்தியமா ஆக்கிடணும் பிரதிபத்தி விதி விஷயத்தையா ஏவ சாத்திய விதி சாஸ்திர பிரமாணகம் விதி விஷயத்தையா ஏவ சாஸ்திர பிரமாணகம் பிரம்மா சாஸ்திரப்பிரமாணத்தினால சித்தமாக சொல்லப்படுற பிரம்மமானது இருக்கிற பிரம்மமானது அது வந்து பிரதிபத்தி விதி விஷயத்தையா ஏவ சாத்திய விதி விஷயத்தையா ஏவ் பிரதிபத்தினா சாத்தியம் சாத்திய விதி விஷயத்தையா ஏவ அபியுபகந்தவியம் அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும் வேண்டும் கேவல வஸ்து மாத்திரக்கட்சன பிரயோஜனம் ந கதாபி சித்தியது அப்ப உடனே நம்ம என்ன சொல்றோம் எது அடைஞ்சாலும் அதுல தோஷம் இருக்கேப்பா அடையறதுன்னு சொல்லிட்டா அது தோஷம் வருது அதுக்கு என்ன சமாதானம் அதை சொல்லு நீ அப்ப வந்து இந்த தாரதமியத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது ஸ்ருதி சில இன்னும் சொல்லி வச்சிருக்கு அந்த வாக்கியம் எல்லாம் நீ சாத்தியம்னு அர்த்தம் பண்ணியானா பொருந்தாது ஸ்ருதியில இன்னும் சில வாக்கியங்கள்லாம் இருக்கு அந்த வாக்கியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது பிரம்மனை சாத்தியமாக சொன்னோம் ஆனால் சில அந்த ஷு அந்த ஸ்ருதி வாக்கியங்களுக்கெல்லாம் வந்து ஹானி வரும் அந்த ஷ்ருதி வாக்கியம் அப்பிரமாணம் ஆகிடும் அப்போ அந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும் ஆக ஸ்ருதியை வந்து நம்ம வந்து ஸ்ருதியில் இருக்கிற எல்லா வாக்கியங்களையும் நம்ம பார்த்து அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் நீ கர்மகாண்டத்துக்கு எந்த ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு இருக்கியோ அதே அர்த்தத்தை தான் எல்லாத்துக்கும் நுழைக்கணும்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிறது இப்ப வாதம் சாத்தியம் இந்த சொன்னா இந்திய ஸ்பிருஷதா அப்படிங்கிற வாக்கியம் இருக்கே அது ஒத்து வராது அசரீரம் வா வசந்தம் பிரியா பிரியே ந ஸ்பிருஷதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு அஷரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதா சாந்தோக்கியம் எட்டாவது அத்தியாயம் பன்னெண்டாவது கண்டம் மந்திரம் அதெல்லாம் போட்டிருக்கு அப்ப அந்த வாக்கியத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லு சாத்தியமா சொல்லியானா அந்த தோஷங்கள்லாம் வருமே அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது ஆகையினால எல்லாமே சரீரமுடையதா இருக்கு சாத்தியம்னு சொல்லக்கூடாது சித்தம் தான் வாக்கியம் பிரயோஜனத்தை கொடுக்குறது சித்தமான பிரம்மன் ஆத்மரூபமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டா संसारीभ्रांति असंसारी ब्रह्म आत्मा अहम संसारी भ्रांति आ संसारीभ्रांति निवृत्ति संसारीभ्रांति संसारीभ्रांति निवृत्ति நியோர் ரானுஞானவா தாஸ்திரா ாந்திவத்தி பதி அதாவது அதே மாதிரி அஜான ஜனித அஜான ஜனிதாரம் அஜான ஜனிதம் தானே அஜானம் அப்புறம் ஞானத்தினால என்ன ஆயிடுறது அது போயிடுறது ஞானத்தினால அஜான நாசம் ஆயிடுறது ஞானம் அஜானத்தை அழிக்கிறது அஜ்ஞானத்தினால் தோன்றிய சம்சாரியாக இருக்கிறேன் எண்ணமும் அழிந்து விடுகிறது அதுக்கு வந்து இத்தனை விளக்கம் சொல்ல வேண்டியிருக்க அவங்களுக்கு அத்த அபிதி சரி நான் பொறுமையா சொல்றேன் கேளு பிரதிபத்தி விதி விஷயத்திரம அபுபகந்தவியம் இது எது பவத்தா உச்சியத்தை तद न साधु न शास्त्र प्रमाणकं ब्रह्म प्रतिपत्ति विषयं न भवति विधि विषयं न भवति न न प्रतिपत्ति विधि विषयं ब्रह्म न भवति ब्रह्म प्रतिपत्ति विधि विषयं न भवति विषयः न भवति अवृण प्रतिपत्ति विधि विषयः न भवति विधि-विशयाह कर्म कर्म மாணம் ஏல வித் வேறுபாடுக்குமவித் கமவித் கர்மவித் வந்து தர்ம ஜிச பிரம்ம வித்யா வந்து பிரம்மஜிசம் ஆஹ் என்னால கர்ம வித்யா பிரம்ம வித்யா பலையோ கர்ம வித்யா கர்ம பலம் பிரம்ம வித்யா கர்ம வித்யா பலம் பிரம்ம வித்யா அப்படி எடுத்துக்கணும் கர்ம வித்யா பலம் அனுஷ்டான அபேக்ஷம் பிரம்ம வித்யா பலம் அனுஷ்டான அனபேட்சம் ஏற்கனவே பார்த்தது வைலக்ஷமி அதுக்கு விளக்கம் சொல்றேன் அத விளக்கம் என்னன்னா ஷாரீரம் வாச்சிக்கம் மானசம் சர்ம ஸ்ருதிஸ்மிருதிஸ்மிருதி ஸ்ருதிஸ்மிருதி சித்தமா இருக்குமார்த்தகர்மௌத கர்மஸ்மார்த்தகர்ம அது என்னது தர்மாக்கியம் தர்மாக்கியம்னா புண்ணியகர்மா புண்ணியம் கர்மங்கள்லாம் சொல்லி இருக்குமா தர்மாங்கிற பெயரால குறிப்பிடப்படுற சாஸ்திரத்துல சொல்லப்படுற கர்மங்கள் தர்மஹான் கர்மதான் தர்ம சப்தம்னா என்ன புண்ணியத்தை உண்டு பண்ற கர்மங்கள் அப்படின்னு நான் ஆஸ்ருதிமிருதி சித்தம் தர்மாக்கியம் என்ன அது அது ஸ்ருதி பிரமாணம் நம்ம கர்மாக்கள் எல்லாம் பண்றதுக்கு எல்லாம் காலையிலிருந்து ராத்திரி போற வரைக்கும் நம்ம வந்து பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள் எல்லாமே ஸ்ருதி சொல்லி இருக்கு ஸ்மிருதி சொல்லி இருக்கு நம்ம வந்து ஸ்நானம் பண்றதுக்கு சொல்ற மந்திரங்கள் எழுந்ததுல ராத்திரி படுத்த போற வரைக்கும் நம்ம கர்மாவெல்லாம் வந்து தார்மீகமா பண்றோம் தார்மிகமா பண்றோம்னா ஸ்ருதி ஸ்மிருதியில சொல்லப்பட்ட கிரம திருஷ்டியோட பண்றோம் ஸ்ருதி ஸ்மிருதி धर्मा सिद्धर्मा शारीचिक मानसा धर्म जिज्ञासा सूत्रिता अब अन्वय पड़े अब यदया जिज्ञासा धर्म जिज्ञासा सूत्रित श्रुति स्मृति सिद्धम धर्माख्यम परिहाराय हिंसादिषेधचोदनाल जिज्ञाधन வெறும் தர்ம விசாரம் மாத்திரம் பண்ணா போறாது அதர்ம விசாரமும் பண்ணணும் எதுக்கு அப்படின்னா பரிகாராய செய்யாம இருக்கிறதுக்கு அங்க ஷாரீரம் வாசிக்கம் மானசம் கர்மா கர்த்தவியம் ஷாரீரம் வாச்சிக்கம் மானசம் கர்ம எது பண்ணக்கூடாதோ அகர்த்தவியம் கர்மா அப்பி ஞாத்தவியமே விசாரணையமே தெரிஞ்சுக்கணும் அதர்மம் என்னது ஹிம்சா அதிகின்ற ஹிம்சை முதலான பிரதிஷேத சோதனாலக்ஷணத்துவாத் பிரிஷேதோதனா தூண்டறதுன்னு பிரதிசேதோதனா பண்ணக்கூடாது உள்ளத்துல வந்து வேதம் இருந்து தூண்டிட்டு இருக்கு தான் என்ன தூண்றது அந்த வேதத்தை நான் நமஸ்காரம் அர்த்தம் காயத்ரி உபாசனையில கூட வேதத்தை வணங்குறேங்கிற அர்த்தம் தான் வருது கடைசியில பார்த்தா யகா நகா தியகா தத்து சவித்துகு வரேண்யம் வர்க்கஹா தீமகிங்கிறது வேதங்களே குறிப்பிடுறது இந்த சூரிய பகவானை குறிப்பிடுறது அந்த வேத இத ஞானத்தை குறிப்பிடுறது அந்த வேதத்தை தியானம் பண்ணுறேன் எந்த வேதமானது என் வாழ்க்கையை தர்மமான வழியிலே செல்லும்படி செய்து கொண்டிருக்கிறதோ அந்த வேதத்தை வணங்குகிறேன் அந்த அர்த்தமே கொடுக்கிறது வேதம் தானே அந்த அர்த்தத்தை நமக்கு புத்தியை நல்ல கொண்டு போகிறது அதில் சோதனா லட்சணம்னு சொல்கிறதுனால இதை சொன்னேன் அதில் யஹா நகா தியாக பிரச்சோதையாதுங்கிறது நீங்கள் என்ன தர்ம மார்க்கே பிரச்சோதையாது அதர்ம மார்க்கத்துலேருந்து நிவத்தி பண்ணுறதோ அதெல்லாம் சேர்த்துக்கணும் அதர்மாத்து நிவத்தி நிவத்தி காரையதி தர்மே பிரவருத்தி காரையதி யகா தத்து சவி வரேம் வர்கஹா அந்த போற்றத்தக்க நம்முடைய துக்கத்தை நான் வேரோட வறுக்கிற அடியோட நீக்குகிற தீமகி தத்து சவித்தொகு வரேண்யம் வர்கஹா தீமஹிச்சோ தப்பி இருக்கு சூரிய பகவான் எப்படி பிரகாசப்படுத்துறாரோ ஜெகத்தை அது மாதிரி வேதமாகி சூரிய பகவான் வேத சொரூபமாகி சூரிய பகவான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறா சூரிய பகவான் வந்து தர்மா தர்மத்தை பிரகாசப்படுத்துறார் தத்துவ தத்துவத்தை பிரகாசப்படுத்துறார் புரிஞ்சுக்கணும் இது பிரதிஷேத சோதனா அப்ப பிரதிஷேத சோதனாங்கிற சப்தத்தை போட்டா அத போட்டுக்கணும் தர்மம் வந்து விதி சோதனா இது வந்து பிரதிஷேத சோதனா லக்ஷணத்துவாத் அகர்மோபி அகர்மோறா ஜிஜாசிய பரிஹாராய பிரதிஷேத சோதனாத்து ஹிம்சாதி பரிஹாராய ஜிஜாஸ்ய அதர்மஹிம்சாதி அதர்மபி ஹிம்சை முதலான அதர்மங்களும் கூட அதை நீக்குவதற்காக விசாரம் பண்ண வேண்டும் ஏன்னா அது என்ன பண்றது நீக்க வேண்டிய விஷயத்தை பற்றி தூண்டி செயல்படுகிறது நீக்க வேண்டிய விஷயத்தில் நம்மை தூண்டுகிறது இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு அது தூண்டி கொள்கிறது சரி தயோகோ சோதனாலோகோ அர்த்த அனர்த்தயோகோ அது தூண்றது என்ன தோன்றது இது செய்யாதேன்னு தோன்றது இது செய்யின்னு தோன்றது ரெண்டுமே செய்ய செய்யறதுல தூண்றது மாத்திரமில்லை செய்யாதேன்னு நம்மளை தூண்டி ஜாக்கிரதப்படுத்துவது தூண்டுறதுன்னா என்ன போதிக்கிறதுன்னு அர்த்தம் தூண்டுறதுங்கிறது அர்த்தம் இங்கே என்ன போதனை சோதனான்னு என்ன அர்த்தம் உபதேசான்னு அர்த்தம் சோதனா லட்சணார்த்தோ தர்மஹா அப்படின்னு ஒரு சூத்திரமே இருக்குது பூர்ணி வம்சையில் இதனால் அர்த்த அனர்த்தயோஹோ அர்த்த அனர்த்தயோஹோன்னா இது இது வந்து பிரயோஜனமாக இருக்குது அது வந்து அனர்த்தமாக இருக்குது அர்த்த சுக பிரயோஜனத்தை கொடுக்கிறது அது துக்க பிரயோஜனத்தை கொடுக்கிறது தர்ம தர்மயோஹோத்தே பிரத்யமானதுமயோ அர்த்தானோஹோ ஃபலே பிரத்யக்ஷே சுகது இந்த சுகதுக்கே பிரத்யே பிரசித்தேன்னு கடைசி சொல்லப்போறாரு பிரசித்தே பிரத்திய சுகது இந்த சுகதுக்கலம் பிரத்யமாக இருக்குது இப்போ நம்ம இது வந்து அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம இன்றைக்கி ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம்னா நம்ம ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறோம்னா அதுக்கு பூர்வ ஜென்ம கிருதம் புண்ணியம் பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் ஒரு ஒரு சுகத்துக்கும் ஒரு ஒரு துக்கத்துக்கும் அதிருஷ்டமான காரணம் இருந்துட்டுருக்குன்னு சொல்கிறோம் திருஷ்டமான அதனால்தான் என்ன பண்ணுறோம் புண்ணியத்தை பண்ணு புண்ணியத்தை பண்ணு பாபத்தை பண்ணாதே பாபத்தை பண்ணாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது காரணம் பின்னாடி நாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கந்தான் நம்ம பின்னாடி நிறைய சுகம் கிடைக்கணும்னா நிறைய புண்ணியம் பண்ணணும் அதில் துக்கத்துல இருந்து எவ்வளவு விடுபடணும்னு நீ நினைக்கிறியோ அவ்வளோ தூரத்துக்கு நீ புண்ணியம் பண்ணணும்பா அதனால திருஷ்ட கர்மம் திருஷ்டபலமான சுக துக்கத்தை கொடுக்கறதுக்கு நடுவில் அதிர்ஷ்டம் வேலை செய்யறது அல்ல திருஷ்டத்துக்கும் திருஷ்டத்துக்கும் நடுவில் அதிர்ஷ்டம் வேலை செய்யறது ஆகல அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எதுவுமே உடனே கிடைச்சி விடுறதில்லை ஏதோ ஒண்ணுதாலதான் கிடைக்கிறது உபயுஜியமானே இப்ப ஷரீரம் வேண்டியிருக்கு வாக்கு அசரீரத்தை மனசுல வச்சுன்னு பேசுற சங்கராஜர் சரீரம் வாக்கு மனசு இத உபயோகம் பண்ணி விஷய இந்திரிய சம்யோக ஜன்யே जन्ये प्रत्यक्षे फले விஷயந்திரியோகஜன்யே சுகது அர்த்தம் பண்ணிக்கணும் எல்லாம் திவச்சனமா இருக்கு ஆஹ்னால உபயுமானே சுகது ஃபலே பிரத்ஷே யாருக்கு நிறுத்தே फले பிரிசுராந்தேஷு பிரத்யே சுகது போட்டு எப்படி டெவலப் பண்றப்பா கர்ம கர்ம வித்யாவுக்கும் பிரம்ம வித்யாவுக்கும் பலபேதம் இருக்கு பலபேதம் இருக்கு சரி முதல்ல கர்ம வித்யாவை பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் கர்ம வித்யாவில எப்படி இருக்குன்னு பாத்தியான அது வந்து சாஸ்திரம் வந்து சாரீரிகம் வாச்சிக்கம் மனசு கர்மாவ சொல்றது இது வந்து எது செய்யணும்னு சொல்றது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது செய்யறது பிரயோஜனத்தையும் சொல்றது செய்யக்கூடாது செய்யக்கூடாத செஞ்சா என்ன கிடைக்கும்னு சொல்றது செய்ய வேண்டியது செஞ்சா என்ன கிடைக்கும்னு சொல்றது அர்த்த அதெல்லாம் சொல்றது அதெல்லாம் வந்து என்னன்னா அதனால பிரம்மா முதல் புல்லு வரைக்கும் எல்லாருமே இந்த சரீரவாக்கு மனசு மனசுனால இந்திரியங்கள விஷய இந்திரியங்கள சம்யோகத்தினால சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது ரொம்ப பிரசித்தமா இருக்கு அனுபவத்துல இது பிரசித்தமாக இருக்கு எல்லா ஜென்மாவுக்கும் காரணம் கர்மா சமஸ்தன்மங்களுக்கும் காரணம் என்ன கர்மா அது வந்து உயர்ந்த பிறவியா இருந்தாலும் தாழ்ந்த பிறவியா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அனுபவங்களும் கர்மாவை அடிப்படையாக கொண்டது இது வந்து ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்தம் ஸ்ருதி ஸ்மிருதி சித்தம் தர்மாக்கியம் நம்ம சொல்றோம் சரி மனுஷத்வாத் அது விளக்கமா சொல்ற மனுஷத்துவாத் அது வந்து சுகதுக்கம் இருக்கு இந்த சுகத்திலையும் தாரதமியம் இருக்கு துக்கத்திலையும் தாரதமியம் இருக்குன்னு சொல்ல சுகத்திலையும் தாரதமியம் இருக்கு தாரதமியம் இருக்குனாக இருதன் முதல் பிரம்ம வரை பிரம்ம தேவன் வரை தேகவத் சு உடலை இடையவர்கள் எல்லோருக்குமே தேகம் இருக்கு தேகவத்சு சுக தாரதமியம் அனுஷ்ரு சுக தாரதமயம் அனுஷ்ரு சுகதாரதம்யம் அனுபூயதை அந்த சுக தாரதமியம் அனுஷருதை சாஸ்திரம் சொல்றது அங்கேயும் சுக தாரதமியம் இருக்கு இந்திரனுக்கும் வாயுவுக்கும் அக்னிக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்குமே சுகதாரதம்யம் ஸ்ரூயது கம்பெனின்னு இருந்தா வந்து ஒரு மட்டம்னு சொன்னாரே என்னன்னா சாமியா இருக்கு சில சௌரியங்கள்லாம் இருக்கு ஆனால் வந்து பிரம்மச்சாரிகளுக்கு சில சௌகரியங்கள்லாம் இருக்குது வேலைக்காரனுக்கு சில சௌகரியங்கள்லாம் இருக்குது எல்லாேருக்கும் ஒரே மாதிரி சௌகரியங்கள் பண்ண முடியாது பண்ண முடியவே முடியாது ப்ளஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சௌகரியங்கள் இல்லை ஆளுக்கு ஒரு காரு ஆளுக்கு ஒரு மங்களார் ஆளுக்கு ஒரு இது அப்படின்லாம் பண்ண முடியாது அதனால் வந்து என்னென்ன வசதி அந்த வசதிங்கிறதுக்கே அவங்க அவங்களுடைய வேலை பொறுப்பு அதை பொறுத்து வசதிகள் உண்டு எல்லாத்து எல்லாத்துறையிலும் எங்கே போனாலும் சரி பிளேனில் போனா கூட பிளேனில் மூணு நாலு கிளாஸ் இருக்கு பிளேன்லேயும் மூணு கிளாஸ் இருக்கு எக்கானமி கிளாஸு இந்த கிளாஸ் ரெண்டு ரெண்டு சீட்டை பிரிச்சானா ஒரே சீட்டை ரெண்டா பிரிச்சானா அது எக்கானமி கிளாஸ் அந்த ரெண்டு சீட்டை வந்து பிரி ஒரே சீட்டாக பண்ணான்னா இப்படி இப்படின்னு சாஞ்சிக்கலாம் அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது எல்லாத்துலேயும் இருக்கு அதனால இந்த வசதி கொடுக்கறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரே இந்த மாதிரி நான் சரியாகவே வராது எல்லாருக்கும் ஒரே மூஞ்சி எல்லாருக்கும் வந்து யாருக்குமே இளமையும் கிடையாது முதுமையும் கிடையாது ஒரே மாதிரி இருப்பாங்க அது இப்படி இருக்கும் வேற சுகதாரத்தம்மியை மனுஷ்ரு எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கு சொல்ல போனால் வந்து ஒரு வகையில் அழகு ஒரு வகையில் துக்கம் அதளை பொறுத்துருக்கு என்னால் பேதம் தான் நிறைய பேருக்கு துக்கத்தை உண்டு பண்ணுறது ஏன்னா அவனுக்கு பார்த்தியா முதலாளி பார் மச்சு இருக்கான் அவனுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியாது தொழில் அழைக்க என்ன முதலாளி எவ்வளவு கடன் வாங்கிருக்காங்கன்னு இவனுக்கு தெரியாது எனக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவான்னு இவன் திட்டுவான் அவன் சொல்லுவான் நான் கடனை எப்படி அடைக்கிறதுன்னு அவன் கதை கவனப்பட்டு எல்லா பக்கமும் திட்டாட்டுந்தான் அதனால கதச்சா எல்லாரும் அவன் நிலையில இருந்தான் பார்ப்பான் அவனோட நிலையில இவனை வச்சு பாக்குறதுக்கு இவனுக்கு தெரியாது இவனோட நிலையில அவனும் பாக்குறதுக்கு அவனுக்குன்னு தெரியாது அதனாலதான் எல்லா பக்கம் சண்டையே வரும் பிரச்சனைகளே வருது ததச்ச சுக தாரதமியம் அனுசூயத்தை பார்க்கப்படுகிறது ததஷ்ட தத்தே அதாவது சாத்தியமா சொன்னா என்ன தோஷம் வரும் இவ்வளவு காரணம் சொல்றாரு ததஷ்ட தத்தேதோ தர்மச தாரதமியம் கம்யத்தை அங்கேயும் புண்ணியம் பண்ற போது இருக்கிறதுல தாயிருக்கு சில இதெல்லாம் வந்து ரொம்ப ஏனோ தானோன்னு புண்ணியம் பண்றவங்கலாம் இருக்கான் என்னோட பிறந்து தொலைச்சிட்டோம் ஐயா பண்ணுவோம் சந்தா வந்துடும் பண்ண அப்படின்னு பண்றவருக்கான் ஏன்னா அவன் எவ்வளவு தூரத்துக்கு இதை விரும்பி பண்றானோ செயற்படும் சுகதாரத்தன்யே மனுஷ்ருதே அப்போ தத்தேதோகோ தர்மஸ தாரதமியம் கம்யதே அந்த சுக காரணம் என்னன்னா தர்ம தர்மத்தை பண்றத பொறுத்து இருக்கு சினிமா கொட்டையிலே டிக்கெட்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இல்லையா இந்த பெஞ்சு அந்த பெஞ்சு அங்கே பைசா அதிகமாக கொடுத்தா இது தந்தது அது எல்லா இடத்துலையும் இவ்வளவு ரூபா கொடுத்தாரா இவ்வளவு அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இங்கே உட்காந்து குச்சி தான் கிடைக்கும் அங்கே உட்காந்தா கொசும் சேர்ந்து கிடைக்கணும் தேவை சொல்ல வேண்டியதான் அதுக்கடையில அவங்க சினிமா பார்த்துட்டு இருக்கும் கொஞ்சம் அங்கங்கே கடிச்சுட்டு இருக்கோம் கடிக்கிறது இடையில அவன் சினிமா பார்த்துன்னு இருக்கும் அதனால அங்கே அங்கேயும் வந்து எங்கேயுமே வந்து பரிபூர்ண சுகம்னு எங்கேயாவது அனாத்மாவில் இருக்கும் எல்லாம் துக்கம் சுகம் தானே அதுக்கடையில வந்து துக்கத்தை துக்கமாக நினைக்காம சுகத்தை பார்த்து நான் இருக்க அவ்வளோதான் எல்லாம் தான் அதில் தேதோ தர்மஸ்தாரதமியம தாரதமியா அதிகாரி தாரதமியம் ஏண்டாப்பா தர்மம் தாரதமியம் பச்சுங்க அதிகாரி தாரதமியம் இவனுக்கு அவ்வளவுதான் இவன் வந்து ரொம்ப நல்ல பிரமாணப் பிரிய யாகம் எல்லாம் பண்றான்னு சொன்னால் அவனுக்கு அர்த்தித்வ சாமர்த்தியம் இருக்கப்பா இவ ஏதோ பாவம் ஏப்ராசிம் பா வைதிகாஷை பரிபாஷை ஏப்ராசிம் பாவம் ஒன்றும் வழி இல்லை பண்றான் பாவம் அவர் சொல்லுவா நீங்க பொண்ணு வைக்கிற இடத்துல நாங்க பூ வைக்கிறோம் இருக்கு வைக்கிற இடத்துல பூவை சொல்லுவாங்க அதிகாரி தாரதம்யம் பிரசித்தாமதி கிருத்தம் அதிகாரி தாரதம்யம் ஒருத்தருக்கு நிறைய பணம் இருக்கு என்ன அப்புறம் வந்து சாமர்த்தியம் கொஞ்சமா இருக்கு இன்னொருத்தருக்கு சாமர்த்தியம் நிறைய இருக்கு பணம் நிறைய கம்மியா பணம் கம்மியா இருக்கு அதனால இருக்கு அர்த்தித் நிறைய பணமும் எடுபடி ஆட்களும் இருந்தா பெரிய யாகம் பண்ணிவிடலாம் அதிருத்ரமாக எங்கேயுமே பண்ணிவிடலாம் ஒண்ணும் இல்லாதவர்கள் அதிகாரி தாரதமியம் இருக்கு அதிகாரி தாரதமியத்தினால தர்ம தாரதமியம் தர்ம தாரதமியத்தினால சுகதாரதமயம் சுகதாரதமயத்துக்கு தகுந்த மாதிரி சரீரம் கெடைச்சு விடுறது ஸ்தாவர ஸ்தாவரத்தா பிரியாவத்துல இருந்து பிரம்ம வரி அதனால தாரதமியம் ததாச்ச யாகாதி அனுஷ்டாயினாமே அதுலேயும் என்ன வித்தியாசம்னா ஒருத்தன் வந்து யாகம் பண்றது மாத்திரம் இல்லை உபாசனையும் சேர்த்து பண்றான் அவனுக்கு இந்த ரூட்ல போனான் எந்த ரூட்ல இந்த ரூட்னு சொல்லணும் அவதா நம்ம பாஷையில இது இந்த சூரியன் ரூட்ல போவார் சொல்றாங்க இவன் வந்து இந்த பிளேனில் கூட இந்த கேட்லேயே கேட்டில் நுழைஞ்ச முழல்ல ரெண்டு பிரிச்சிவான் ஏ ரூட்டு பி ரூட்டுன்னு பேர் அது ஏ ரூட்டில் இருக்கிறோம் நேராக அதில் போய்டுவோம் அந்த ஃபஸ்ட் கிளாஸுக்கு போய்டுவோம் அப்புறம் பி ரூட்டில் இருக்கிறோம் இவனுக்கு இவனுக்குள்ளே கிளாஸுக்கு வந்து மாதிரி அது எல்லாத்துலேயும் இருக்குது வந்து இவர் வந்து இந்த வழியிலே போயிடுவார் இப்போ திருப்பதி கோயிலுக்கு போனால் இந்த வழியாக அந்த வழியிலாம் இருக்குது இல்லையா அது மாதிரி உத்தர பத்தகம் தட்சிண பதாகமனம் சொல்கிறார் அதனால் பிரசித்த யாகாதி அனுஷ்டினாம வித்யாசமாதிவிசேஷாத் வித்யாசமாதினத்துல உபாசனான் அர்த்தம் வித்யாசமாதிவிசேஷாத் கவனிச்சு படிச்சு அந்த தியானம் பண்ணுறது தாரணாயோக்ட்டாது அத்தியாயம் பகவத் கீதை சமாதிவிசேஷாத் உத்தரேண பதாகமனம் இந்த உத்தராயண மார்க்கத்தில் போராரம் கேவலி இஷ்டாபூர்த்தை இவன் வந்து வித்யாசமாதி எல்லாம் பண்ணலை எது சகுணபிரம்மபாசனை ஹரிணகர் பாசனை எல்லாம் பண்ணலை வெறுமலை யாகம் பண்ணால் இஷ்டாபூர்த்தர்மாக்கள் எல்லாம் பண்ணியிருக்கான் அந்த சாதனை தூமாதிக்கிரமேண அங்க முதல்ல அர்ச்சிராதிக்கிரமேண அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சுக்ரகிருஷ்ணேகி ஹே தே ஜெகதாஸ்வே மத்தேக அயாச்சனா விரத்தி அன்பா வர்த்தய எல்லாம் புத்தகத்தில் ஆனந்தமாக உட்காந்துட்டுருக்கு ஆஹ் என்ன இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது இல்லையா அதனால் ஞாபக வச்சுன்னு பார்த்தா தெரியும் சாதனை தூமாதிக்கரமேன தட்சிணேன பதாகமனம் தட்சிணாயனமாக இருக்குது போகிறோம் தத்திராபி சுக தாரதமியம் சரி அந்த லோகத்துக்கு போனாலும் அங்கே இந்த தட்சிண பதாகமனம் போனால் சொர்க்கலோகம் அங்கே போனால் பிரம்ம லோகம் அங்கே போனாலும் அங்கேயும் ஆள் நிறைய பேர் இருக்கான் அங்கேயும் சுக தாரதமயம் தத்திராபி சுகதாரதமயம் தத் அங்கங்க போனா அவங்க அவங்களுக்கு உள்ளது இவருக்கு ஃபீட்டுக்காரு அவருக்கு வந்து செவரலட்டுக்காரு இன்னொன்று எல்லாம் வந்து எங்க போனாலும் கிரடேஷனுங்கிறது அவாய்டே பண்ண முடியாது இந்த தாரதமியத்தை வந்து தவிர்க்கவே முடியாது ஒன்னும் என்ன சமு சொல்ற எற்ற தாழ்வற்ற சமுதாயம் சமைப்போம்னா சமைக்கத்தான் வாங்கும் நடக்காது ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் சமைப்போம்னா அரசியல்வாதியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கு இவன் என்ன பெரிய ஆளுங்க பிரிச சொல்றது வீரமணியிலே தகராறு வீரமணி உற்றுவார அவரோட போஸ்ட வீரமணிக்கு கீழே நாலு பேர் இருக்காங்க ஒரேடியா எல்லாருமே ஒரே ட்ரஸ்டி ஒரே நிர்வாகின்னு வச்சுக்க சொல்லட்டுமே பார்ப்போம் நடக்காது எத்த எத்தனை விவகாரம் தத்துல தத்துல தாரதமிய ஆவசியம் எங்கெங்க விவகாரம் இருக்கோ அங்க கண்டிப்பா தாரதமியம் இருக்கதான் இருக்கும் தாரதமம் இருந்தால் தான் காரியமே பண்ண முடியும் இல்லாட்டியும் காரியம் பண்ண முடியாது எல்லாருமே தலைவர் தான் தீர்ந்ததுன்னா வந்து கட்டணம் ஒருத்தர் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இங்கே நின்று அவர் சொல்லணும் அப்படி பண்ணு இல்லைங்க இது இப்படி நான் சொல்றேன்னு இப்படி பண்ணு என்ன பண்ணித்தான் என்ன அப்புறம் வந்து இல்லை இப்படி நல்லா இப்போ அதனாலதான் சில சமயம் நம்ம குழப்பம் வந்துடுது இதை இப்படி நம்ம பண்ணிட்டு இந்த டைப் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஒரு இது இப்படி போட்டால் நல்லா இருக்குமே பார் இன்னொரு திருப்பி சார் இது அப்படி போட்டா நல்லா இருக்குமே கடைசியில் அது உண்மையான வர விஷயமே போயிடுறது இதுக்கு பேசாமல் இது எடுத்தாமே சிலதெல்லாம் வந்து என்னன்னா அது சரியோ தப்போ முடிவெடுத்து போயிட்டே இருக்கணும் இருபத்தஞ்சு அபிப்பிராயம் கேட்டாலும் தப்பு இருபத்தஞ்சு தலைவரை வச்சாலும் தப்பு பின்ன பின்னமாக இருக்கிறது தான் லோகத்தில் சுவாவம் அதுதான் பின்னருச்சிக்கு லோகா உலகம் பலவேறு ருச்சி உடையது தானே எல்லாருக்கும் ஒரே ருச்சி இருக்கணும்னு சொன்னால் அது தகராது அவனுக்கு ப்ராப்ளம்னு இருக்கும் தத்தாப்பி சுக்க தாரதமியம் சொல்லப்போனா துவைத்தம் வந்து ஜெகத்தோட அழகு துவைத்தம் பேமெல்லாம் வந்து ஜெகத்தோட அழகு அதில் மாட்டிக்காம இருந்தால் போகிறோம் அவ்வளோதான் ஜெகத்தோட அழகு ஒரு பேதத்தில் மாட்டிக்கக்கூடாது எல்லா பேதத்தையும் ஒன்றா பார்க்கணும் அவ்வளோதான் அதுதான் துவைதம் தத் சாதன தாரதம் எம்ச்ச சாஸ்திராத் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு யாவத் சம்பாதம் உஷித்துவா தேய்த்தம் பக்துவா சொர்க்க லோகம் விஷாலம்னு இருக்கு இல்லையா கீதையில் சொல்லியிருக்கில்லையா அது மாதிரி தான் அங்கே இருந்து திரும்பவும் எங்கன்னே பொண்ணே வர்ச்சலோகம் விசந்தி யாவத் சம்பாதம் உஷித்துவான்னு சொல்லி சாந்தோகி மனுஷத்தில் இதான் அந்த ஒரு உலகத்தில் இருந்து கொஞ்சம் இந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இருப்போம் அதுக்கப்புறம் திரும்பவும் வருவான் திரும்பவும் கர்மா பண்ண திரும்பவும் போவாங்க அப்படின்னு அர்த்தம் இத்தியஸ்மாத் கமியத்தை இத்தியஸ்மாத் அவகமியத்தை இத்தர்த்தா தூனார்த்தாலிய தனுஷாதிஷு மனிதன் முதலாக மனு மனுஷி நாரகாவ கீழ்பிரி நாரகாவந்த பண்ணியிருக்காம் சோதனால தாரதமிய வர்த்தமான அவம் பண்ணியிருக்கிற சுகத்துக்கு தகுந்த மாதிரி தாரதமயமா இருக்குலக்ஷ சுகலவச்சோதன சுகலவக மனிதன் முதலாக கீழ் வருகிருக்கே சுக லவம் இங்கே சுகம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அங்கே சுகம் மதியமாக இருக்கு சுகம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் சோதனாலக்ஷண தர்மசாத்தியா ஏவ் கமியத்தை சோதனாலக்ஷணசாத்திய சாத்திய गम्यते தாரதமயன வர்த்தமான அந்த சோதனாலக்ஷண தர்மசாத்தியமாக தான் இருக்கு தாரதமேன வர்த்தமான தாரதமேன சுக லவ சோதன தர்ம சாத்தியா தாரதமியா ஏவ இது கம்யதே அப்படி அண்மை மட்டும் அதனால அங்கேயும் என்ன பண்றது அங்கேயும் தாரதமியம் இருக்குப்பா இங்க மேலேயும் தாரதமியம் இருக்கு கீழேயும் தாரதமியம் இருக்கு ஹை லெவல் போஸ்டில் போனாலும் அங்கேயும் ஜனாதிபதி பிரதம மந்திரி பிரதம மந்திரி கீழே இது எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் இருக்கு அதெல்லாம் வந்து ஜெகத்தோட சிருஷ்டி அமைப்பே அப்படித்தான் தாரதமியமா இருக்கிறதா சிருஷ்டியோட விசேஷமே தசா ஊர்தேஷு அதோகதேஷு தேகவத்சு மேல போகிற உடம்பும் செரீக்குள் இருக்கக்கூடிய அதோகதேஷு தேகவத்சு துக்க தாரதமிய தரிசனா துக்கத்திலயும் தாரதமியம் இருக்கு அவங்க துக்கம் வந்து ஒரு அளவு இவனுடைய துக்கத்துல ஒரு அளவுன்னா துக்க தாரதம திருஷதா பெரிய கம்பெனி முதலாளி சொல்றார் போன வருஷம் வந்து நூறு கோடி லாபம் வந்து இந்த தடவை தொண்ணூத்தெட்டு கோடிதான் வந்தது ரெண்டு கோடி அவுட்டு என்ன பெரிய துக்கம் அது இங்க அவன் என்ன சொல்றான் நேத்துக்கு ரெண்டு ரூபா கிடைச்சது இன்னைக்கு அதுவும் கிடைக்கலங்கிறான் ஏழை போச்சு இன்னைக்கு நேத்திக்கு சாப்பாட்டுக்கு இன்னொன்று சாப்பாட்டுக்கே வெளியான அவன் தொண்ணூத்தெட்டு கோடி ரெண்டு கோடி போச்சேன்னு அவன் அழறான் இவன் என்ன சொல்றான் இன்னைக்கு பைசாவே இல்லையேன்னு அழறான் என்ன பண்றது அதுலேயும் துக்க தாரதமியம் இருக்கு எப்படி சுக தாரதமியம் இருக்கோ அப்படி துக்க தாரதமியமோ காணப்படுகிறது துக்க தாரதமிய தரிசனாது தத்தேதோ அதர்மஸ்ய பிரதிஷேத சோதன லட்சணு தது அனுஷ்டாயினான் சாரதமியம் கமியத்தை அந்த அக்கிரமம் பண்ணுறவன்டையும் தாரதமியம் இருக்கு முழுக்க அக்கிரமம் பண்ணாதவன் அறவுரை அக்கிரமம் பண்ணுறவன் அப்படின்னு அக்கிரமம் பண்றவன்லையும் அதர்மம் பண்றவன்லேயும் தாரதமியம் இருக்கு சரி அதர்மத்தை பரவாயில்லைங்கிறான் சில அதர்மத்தை ரொம்ப அதர்மம் பண்ணுறான் பஞ்ச மகாபாதகங்களும் சர்வசாதாரமாக வீரப்புன மாதிரி தானே வேற கொண்டு இருக்கான் இல்லையா அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான் தான் ஆ அதர்மத்தை அனுஷ்டிக்கிற அதர்ம அதிகாரிலையும் தாரதமியம் இருக்கு தர்ம அதிகாரிலையும் தாரதமியம் இருக்கு என்ன அழகான வியாக்கியானம் பார்த்ததுனா இப்படிலாம் தாரதமியம் இத்தனை இருக்கப்பா இந்த தாரதமியத்தை எப்படி போக்குறதுதான் இந்த சங்கராச்சாரிய பிக்சர் பார்த்தீங்கள ஆச்சாரிய சர்வ சர்வசமதா பாவாக கதம் சக்கியத்தை மாணவானாம் அப்படின்னு கேட்டார் சொல்றதுல சந்யாசாத் ஒரே வார்த்தை எல்லாரையும் ஒன்னா பாக்குறது இப்படி எல்லாம் ஒண்ணுன்னு பாக்குறதுனாலதான் ஒன்னா பார்க்க முடியுமே தவிர ஒன்னா பாக்குறது சந்யாசம் இந்த கர்மாவை தான் விட்டு இதுலதான பேதங்கள்லாம் இருக்கு அதனால வந்து சன்னியாசம்னு இனியோ இருக்கு அகங்கார சன்னியாசா ஏன் அகங்காரத்தை மாத்திரம் இல்லை ஓ அகங்காரத்தையும் நான் சன்னியாசம் பண்ணணும் அப்போ தான் உன்ன நான் பார்க்க முடியும் ஓ அகங்காரத்தை மாத்திரம் நான் வச்சிருந்தேன் ஏன் அகங்காரத்தை விட்டு எப்படி பிரயாசம் ஏன் எனக்கும் அகங்காரம் பொய் உனக்கு அகங்காரமும் பொய் அப்படின்னு புரிஞ்சுட்டா தான் இருக்க முடியும் ரொம்ப நிம்மதியாக லட்சண்துனஞ்சம் ஏம் அவிதாதிதோஷவர் தமிழ் பொதுவ ஜுல்டர் தர்மம் பண்றதுக்கு அவிந்ததான் காரணம் அதர்மம் பண்றதுக்கு அவிதான் காரணம் அ தர்மா ரெண்டுக்குமே காரணம் அவிதை அவிதாதிதோஷவியினால் என்னது அவித்தியினால அபூர்ணத்துவம் அபூர்ணத்தினால ராகம் ராகத்வேஷம் ராகத்வேஷத்தினால கர்மா கர்மாவனால ஜென்ம அப்படி தொடர்ந்து வருதோ இல்லையாதிமசங்கல் அவித்யா காம கர்மான்னு சொல்லுவோமோ இல்லையா அதனால அவித்யாதி தோஷவதாம் தோஷங்களை உடையவர்களுக்கு தர்மா தர்ம தாரதமிய நிமித்தம் தர்ம அதர்ம தாரதமய நிமித்தத்தினால ஷரீர உபாதான பூர்வகம் வார்த்த சரீரத்தோடதான் சேர்ந்து பொதுவாவே ரொம்ப ரொம்ப பாரம்பரியமா பாடம் சொல்றவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்படிதான் ஆரம்பிப்பாங்க துக்கம் போகணும்னா சரீரம் போகணும் எத்தனை எத்தனை சரீரம் தத்திர தத்திர துக்கம் போகணும்னா சரீரம் போகணும் சரீரம் போகணும்னா என்னென்னா கர்மா நாசமாகணும் கர்மா எப்படி நாசமாகணும் ஞானத்தினால்தான் நாசமாகணும் அப்படி சொல்லிடுவாங்க ஆஹ் கர்ம நாசமாகணும்னா கர்ம சஞ்சிதாதி கர்மங்கள்னா நாசமாகணும்னு சொன்னா ஞானம் வரணும் அஜ்ஞான நாசமாகணும் அஜ்யான நாசமாகணும்னா ஞானம் வரணும் ஞானத்தை பெறணும் அப்ப அஜானத்தை நாசம் பண்ணா தான் கஞானத்தை விடுங்க அஜ்ஞானம் நாசமானா தான் கர்மன் நாசமாகும் கர்மன் துக்கம் கர்மன் நாசம் ஆனா தான் ஷரீரம் நாசமாகும் துக்கம் நாசமாகும் நம்ம அதை என்ன சொல்றோம் சரீரம் நாசமாகணும்னா என்ன அர்த்தம் அபிமானம் நான் நினைக்கிறது நாசமா போகணும்னு நம்ம அர்த்தம் சொல்றோம் அதே வார்த்தையை தான் யூஸ் பண்றது தர்ம தாரதமிய நிமித்தம் ஷரீர உபாதான பூர்வகம் தர்ம தாரதமிய நிமித்தத்தினால என்ன இருக்குது சரீர உபாதான பூர்வகம் சுகதுக்காரதமயம் சரீரத்தை எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிற சுகதுக்கம் சரீரம் இல்லாம சுகது கிடையாது தாரதம்யம் அனித்தியம் அதுவும் இந்த சுகதுக்கம் நித்தியமான சுகமும் துக்கமும் மாறி மாறி வருது ஆக என்னால சுகது சுகசியானந்தரம் துக்கம் துக்கசியானந்தரம் சுகம் சக்கரவர்பரிவர்த்தன்தே துக்கானிச்ச சுகாநிச்ச அப்படி சொல்லி படிச்சிருக்கோம் நாங்க தாரதமம் அத்தியம் அனித்யமானி நியாய பிரசித்தம் ஸ்ருதியிலையும் சொல்லி இருக்கு ஸ்மிருதியிலையும் சொல்லிருக்கு நம்ம அனுபவம் நியாயம்னா யுக்தி அனுபவம் எல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கு பிரசித்தம் ஸ்ருதிஸ்மிருதி நியாய பிரசித்தம் நல்லா யுக்தி பூர்வமா பார்த்தாலும் நம்முடைய அனுபவம் யுக்தி எப்பவுமே அனுபவத்தோட சேர்ந்ததுதான் அனுபவ பூர்வமா பார்த்தாலும் வேற சொல்லி இருக்குங்கிற்ரு சீரஸ்யோ அபகதிர் அஸ்தி சீரஸ் சதா பிரியா பிரியையோ அபகதி நாஸ்தி பிரிய அப்பிரியையோ பிரியம்னா என்ன சுகம் அப்பிரியம்னா என்ன துக்கம் அபகத்தி சசரீரஸ நாஸ்தி ஷரீரம் உடையவனுக்கு சுகதுக்கிவருத்திங்கிறது கிடையாது நீங்க ரெண்டா போட்டுக்கணும் சரீரம் உடையவனுக்குன்னு சாஸ்திரம் சொல்றது என்ன போட்டுக்கணும் சரீர அபிமானம் உடையவனுக்கு சுகதுக்கி விடுபடுறதுங்கிறது நடக்காத சமாச்சாரம் சுகதுக்கத்தை அவன் அனுபவிச்சு शरीर அபிமானம் இருக்கிறவனுக்கு சுக்கது உண்டுசாரூபம் அனுமதத்தி வேதம் வந்து என்ன சொல்றதுன்னா இல்லாத ஒன்ன சொல்ல ஒன்றை அனுவதத்தி அனுவாத வாக்கியம்னு விட்டாரு இந்த சம்சாரம் நம்ம அனுபவிச்சு கொண்டு இருக்கிற சம்சாரத்தை பண்றது ஏற்கனவே நமக்கு இருக்கிறத அனுவாதம் பண்ணி சொல்றது அப்புறம் இன்னொரு வாக்கியம் என்ன சொல்றது vavasantam priya priya iti dharma karyatvam அசரீரம் இந்த வாக்கியத்தை பாருங்க இன்னொரு வாக்கியம் இருக்கே அந்த வாக்கியம் என்ன சொல்றதுன்னா அசரீரம் வா வசந்தம் அசரீரமாக இருக்கின்ற பிரம்மணி சந்தம் प्रिया अशरीरमाह इति प्रिया उपनिष्ठिया स्पर्शन प्रतिषेधा धर्म कार्य மோக்ாட்சிய அசரீரத் பிரதிசித்தே தர்ம காரியம் பிரதிசித்தியும் தர்ம காரியம் பிரதிஷித்தாரியமா அதை சொல்லவே இல்லையே இதெல்லாம் தர்ம தானே சுகதுக்கம் வந்து ஸ்பரிசிக்கிறதுக்கு காரணம் தர்மா தர்ம இது வந்து சுகதுக்கமே இல்லைன்னு சொல்லி அப்ப அதை நீ எப்படி தர்ம சொல்ல முடியும் தர்ம மோஷாட்ச அசரீரத் தர்ம காரியம் பிரதிஷித்தே பிரதிஷித்தேனா நீக்குகிறது இது கம்யத்தே என்று அறிந்து கொள்ளப்படுகிறது ஆகையினால இந்த டாபிக் வேறு நீ தர்மசாஸ்திரத்துக்குள்ள பிரம்மனை கொண்டு வராது பிரம்மனை பத்தி போதிக்கிற சாஸ்திரத்தை धर्मशास्त्रा सर्वधर्मा पैदा धर्मशास्त्री धर्म कार्य प्रियापदास्त्री प्रिया्यमे अद्रमाण आई ஆஹா அந்த அசரீரம் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு பிராமாண்யம் கொண்டு வர வேண்டுமானால் தர்ம காரியம் பண்ணணும் அதனால இவர் என்ன பண்றாரு உபாசனையும் கூட தர்மமா தான் எடுக்கப்பட்டிருக்கு எதுவுமே எடுத்துக்காதுங்க சரி உடனே அசரீரத் தர்ம அவன்தான் ஊர்வக்ஷ் படிக்கலாம் அரீரமே தாவிக்கம் விபுமாத்மாச்சு पुरुषः मोक्षाख्यं புருஷ்ய नित्यमिति மோஷாதி பிராஸ்திரம் அசரீரமான நிலைக்கு அவன் போய்விடுகிறான் இருந்து கர்மாக்களை எல்லாம் பண்ணி புண்ணியத்தை நிறைய பண்ணி புண்ணியத்துல உயர்ந்த நிலை என்ன தெரியுமோ புண்ணியபாவம் அற்ற நிலைனா நிறைய புண்ணியம் பண்ணிட்டே இருந்தியானா நீ வந்து புண்ணியபாவத்தை கடந்த நிலைக்கு நீ போயிடுவே அது நடக்காதுங்க லட்சம் புண்ணியம் நிறைய பண்ண பண்ண சுகம் ஜாஸ்தியாகுமே தவிர இப்போ நல்ல உத்தமமான சரீரம் கிடைக்கும் உத்தமமான சுகம் கிடைக்கும் நீ எவ்வளவு நிறைய புண்ணியம் பண்றோ அவ்வளவு இருந்தது உத்தமமான சரீரம் சுகம் ஆனா சரீர நிவத்தியோ சுகத்திலிருந்து நிவிற்த்தியோ தாரதமியம் இந்த சுகத்திலிருந்து நிவர்த்தியோ கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது தர்ம காரியத்துவம் இது சேத் இதெல்லாம் நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கணும் எப்படி நிறைய பேர் கேட்குறாங்க உண்மையுமே கொடுத்துருங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு ஒரு கைங்கரியம் வந்துடுவோமா அதில் வந்துடும் அந்த அந்த சரீரமற்ற நிலை வந்துடும் அது வர்றது அப்படின்னா வர்றதுன்னா அது போயிடுங்கிற ஒரு அனித்தியம் நமக்கு புரிய வைக்கணும் அது நித்தியம்தான் அப்படின்னு அவங்க வாதம் பண்ணுறாங்க கர்மாவை பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம ஒரு நித்தியமான நிலையை அடைஞ்சு விடலாம் அனித்தியமான கர்மாவை பண்ணிட்டு இருந்தால் நித்தியமான ஒரு ஸ்திதி அடைஞ்சு விடலாம்ங்கிறது என்னது ஸ்ருதி ஸ்மிருதி நியாய விருத்தம் ஸ்ருதியும் அப்படி சொல்லலை இந்த வாக்கியத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியாது ஸ்மிருதியோ நியாயமோ எதுவுமே அப்படி கிடையாது சர்வ தர்மான் பரித்தேஜை தான் சொல்லியிருக்கு அவிபக்தம் விபக்தேஷுன்னு ஒரே நேரத்தில் ரெண்டும் சொல்லியிருக்கப்பா விபக்தேஷ அவிபக்தம் வர்த்ததே சொல்லி இருக்கேன் என்ன சொல்ல முடியும் இப்ப யுக்தி பூர்வமா பார்த்தாலும் ஸ்மிருதி பார்த்தாலும் ஸ்ருத்தியை பார்த்தாலும் அப்படி ஒரு நிலை அடையப்படுறதா சொல்லப்படவில்லை அப்படி சொன்னா அது வந்து சுகதாரத்தம் எத்தனை சேரும் அது பிரம்மபதவியே சரீரம் தானே இதெல்லாம் சாஸ்திர பிரமாண விசாரங்கள் தர்ம காரியம் இது சேத் அர்த்தம்சரீரத்ம் தர்ம காரியம் அசரீரத்தம் வந்து தர்ம காரியமா சொல்ல மாட்டோம் அசரீரம்ங்கிறது வந்து அடையப்படுற நிலை இல்லை அது ஸ்வபாவம் எப்பவுமே அது அசரீரமாத்தான் இருக்கு ஆத்மா அல்லது பிரம்மன் எப்பவுமே அசரீரமாகத்தான் இருக்கு அது ஷரீரமாயி பழையபடி அசரீர நிலையை அடையிறது கிடையாது அசரீரம் பிரம்மனுக்கு சுவாபாவிகம் அது ஆகந்துக்கம் கிடையாது தர்ம காரியம்னா அது ஆகந்துக்கம் ஆயிடும் அதனாலதான் சுவாபாவிகத்துக்கு நீங்க எதிர்ப்பதம் போட்டுக்கணும் அசரீரம் என்ன சொல்லுவேரம் மகாந்தம் விபுமாந்த மகாந்தம் விபுமாத்மா அமனி அது சித்த போதக வாக்கியம் அப்பா அது சுவாபாவிகமா சொல்லிருக்கு நீ அப்படி சொல்ல முடியாது அது ஆகந்துக்க தோஷம் வந்துடும் தர்ம அசரீரத்துவத்தை வந்து தர்ம காரியம்னு சொல்லிவிட்டா ஆகந்துக்கம் வந்துடும் ஆகந்துக்கம் வந்தாலே அனித்தியத்துவம் வந்துடும் அனித்தியம் எல்லாம் வந்துட்டா ஸ்ருதி அது உனக்கும் இஷ்டம் இல்லை எனக்கும் இஷ்டம் இல்லை ஏத்துக்க அப்ப வந்து வஸ்து இருந்தா கூட அதுல அசங்கம் இல்லாம இருக்கு அசங்கோஷ்ஷயம் புருஷான்னு இன்னொரு வாக்கியம் சொல்றது சௌக்மியா ஆகாசம் நோபலிப் சர்வத்ராஸ்தோதயே ததாத்மா நோபலிபியே யா அதெல்லாம் இருக்கோ இல்லை ஆகாஷப் பிரகாச திருஷ்டாந்தம்லாம் சொல்லியிருக்கு பிரகாசத்துக்கும் ஆகாசமும் அசங்கமாக தான் பிரகாசம் எல்லா வஸ்துக்களையும் வியாபகமா வியாபி வியாபிச்சாலும் அது அசங்கமா தான் இருக்கு அப்போா அசரீரம் நித்திவிக்கம் भवति. ஆக்துக்கி அனித்யம் அத்தவ அனுஷேயம் மோகாக்கம் நித்தியம் சரி இதுக்கு மேல இருக்க போஷ்ணு ओम दे दे ओम हरे, ओम